சச்சிந்திணே நமோ வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாய் சுவோக்கி ரம் வேதாப்ஜாஸும் வந்தே சமய முனி சகூ புருஷோத்தமஸே நோசநாஸவியன்மராதி சுவான்சாத்விக்கமராணா அபியப்பி பிரியகத் பிரீத்திவர்தன சத்துவான் சாத்விக்க சத்ய சத்யதர்ம பராண சத்துவானுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் சாத்விக்க அர்த்தம் பார்த்தாச்சு சத்யாக்கும் அர்த்தம் பார்த்துட்டோம் சத்தியதர்மபராண அதுக்கு விவருத்திக்காரருடைய வியாக்கியானம் பார்த்துன்னு இருந்தோன்னு நினைக்கிறேன் யதார்பூதார்த்த கத கதனே தர்மே சோதனாலக்ஷணே நியதாயிதி சத்திய தர்ம பாராயணா உள்ளதை உள்ளவாறு பேசுறது அதுதான் சத்தியம் அப்புறம் தர்மம் அதாவது தர்மம்னு சொன்னால் தர்மானுஷ்டானம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற தர்மானுஷ்டானங்கள் சென்றவரையே சென்ற முறையே நினைக்கிறேன் இந்த சடங்குகள் குழந்த பருந்தத்துலேருந்து இறந்து போகிற வரைக்கும் என்னெல்லாமோ நிறைய சடங்குகள்லாம் இருக்குது இல்லையா ஜாதகர்மா நாமக்கர்ணம் அது மாதிரி உள்ள சடங்குகள் ரிச்சுவல்ஸ் டியூட்டிஸ் ஆட்டிடியூட்ஸ் அப்புறம் வந்து வேல்யூஸ் ஆக கர்மாக்கள் காய்க வாச்சிக்க மானச கர்மாக்கள் குடும்ப கடமைகள் சமூக கடமைகள் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான கடமைகள் அப்புறம் பாவனைகள் அப்புறம் குணங்கள் சத்குணங்கள் இல்லாமல் சேர்ந்து தான் தர்மம்னு பேர் யதாபூதார்த்த கதனங்கிறது சத்தியதனர் பொய் பேசாமல் இருக்கிற ஒரு குணத்துலையும் தர்மத்தை அனுஷ்டிக்கிறத்துலேயும் எப்போவுமே நீத்தாக நியத்தகாங்கிறதுக்கு அர்த்தம் நன்றாக அதை ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்னு அர்த்தம் சோதனாலக்ஷண அர்த்தோ தர்ம இதெல்லாம் உருவாக்கினவர் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு நியதா இதெல்லாம் உருவாக்கி சமூகத்தில் நாம் எல்லாம் நிம்மதியாக குணங்களை சத்குணங்களை கடைப்பிடிக்கணும் தர்மானுஷ்டானங்களை கடைப்பிடிக்கணும்னு ஒரு நியத்தையை உண்டு பண்ணி வச்சிருக்கார் ஆக சத்திய தர்ம பராயணா சத்தியத்தையும் தர்மத்தையுமே மேலான குறிக்கோளாக கொண்டிருப்பவர் வாழ்க்கையில் நமக்கு குறிக்கோள் என்னன்னா பிறந்ததுலேருந்து இறந்து போகிற வரைக்கும் பொய் பேசாமல் இருக்கிறதும் தர்மத்தை கடைப்பிடிக்கிறதும் தான் நமக்கு வேதத்தில் சொன்ன மாதிரி சத்தியம்பத தர்மஞ்சர அதையே பாராயணம் பாராயணம்னால் மேலான குறிக்கோள்னு அர்த்தம் மற்றதெல்லாம் பணம் சம்பாதிக்கிறது இந்த உலகத்தில் புகழ் சம்பாதிக்கிறதெல்லாம் நமக்கு பாராயணம் இல்லைது அதெல்லாம் வந்து சாதாரணம் இந்த இப்படியோ சரீரத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் அவாந்தர பலங்கள் நாம் ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டியது பொய் பேசாமல் இருக்கிறது சத்குணங்களை சம்பாதிக்கிறது தர்மானுஷ்டானத்தை விடாமல் பண்ணுறது இதில் தான் நம்ம பாராயணமாக இருக்கணுமே தவிர தனசம்பாதன பாராயணா காம காம சுக பராயணா அதில் இல்லை இல்லை தர்மபராயணா மோக்ஷபராயண அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கார் மனுஷ சமூகத்தில் ஆக என்னால் இத்தியுக்த லக்ஷணம் தையோ பாராயண தத் பர அதனுடைய குறிக்கோளாக இருப்பவர் சத்தியத்தினாலையும் தர்மத்தினாலேயும் நாம் அனுஷ்டிக்கக்கூடிய குறிக்கோளாக இருப்பவர் அதை பாதுகாப்பவர் இதெல்லாம் இதுக்கு அர்த்தம் சத்தியதர்மபராண அடுத்தது அபிப்பிராய அபிப்பிரேயத்தை புருஷாங்கி ஆகிய பிரளயஸ்பின் பிரைதிஜதிவா அபிப்பிரா அப்டேகி ஆக பிரைதி ஜகதித்துவருஷாட்சி ஆக்சியத்தை அப்படின்னு வியான சொல்றேன் அபிப்பிராய சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா புருஷார்த்த காங்கி பிகி அபிப்ரேயத்தே புருஷார்த்த புருஷார்த்தத்தை விரும்புகிறவர்கள் அதாவது தர்ம அர்த்த காம மோட்சத்தை விரும்பக்கூடியவர்கள் அதாவது முயற்சி பண்ணி தங்களுடைய குறிக்கோளாகிய பொருள் புலனின்பம் அறம் வீடு பேர் இதை விரும்புகிறவர்களால் அபிப்ரேயத்தை விரும்பப்படுபவர் அபிப் அபிப்பிரயத்தை அபிலாஷான் அர்த்தம் அபிலாஷா அபிப்பிராய சப்தத்துக்கு அர்த்தம் என்ன ஆசைப்படுறது அர்த்தம் அதாவது மோக் விரும்புகின்றவர்களால் விரும்பப்படுபவர் ஏன்னா மோக்ஷத்தை விரும்புகிறவன் தான் பகவானை ரொம்ப முக்கியமாக வச்சுப்பான் பகவானை முக்கியமாக வச்சுட்டு அர்த்த காமத்துக்கு பண்ணுறவனும் பகவானை வச்சுப்பான் மோட்சத்தை விரும்புகிறவந்தான் பரிபூர்ணமாக இது பண்ணுவான் ஆகையினால புருஷார்த்த காங்க்ஷி புருஷார்த்த காங்க்ஷி பிகிங்கிறது திருத்தியா பகுவச்சனம் காங்கிபிகி அவர்களால் விரும்பப்படுபவர் அப்படின்னா மோட்சத்தை புருஷார்த்தங்களை விரும்புகின்றவர்களால் குறிக்கோளா விரும்பப்படுபவர் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறார் ஆபிமுக்கியன பிரலயேஸ்மின் பிரைத்தி ஜெகதி திவா அபிப்பிராய இது பகவானுக்கு முதல்ல சொன்னது என்னென்னா பக் அதாவது ஜீவர்களால் மனுஷரீரத்தில் இருக்கிற ஜீவர்களால் குறிக்கோளாக கொள்ளப்படுபவர் அப்படி சொல்லலாம் அல்லது குறிக்கோளுக்காக சாதனமாக கொல்லப்படுபவர் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னு கேட்டால் இவர் அபிப்பிராயமாக இருக்காராம் எப்படி அபிப்பிராயமாக இருக்கார் அப்படின்னு கேட்டால் எல்லாம் வந்து அப்படியே இழுத்துன்னு போகிறது எப்படி ஒரு இரும்பை வந்து காந்தம் இழுக்கிறதோ அப்படி பிரளைய காலத்தில் எல்லாம் திரும்பி ரிவர்ஸ் ஆறுது ஆபிமுக்கியம்னா ரிவர்ஸ்னு அர்த்தம் பிரைத்தின்னா ஒடுங்குறதுன்னு அர்த்தம் அஸ்மின் அஸ்மின்னு சொன்னால் இந்த பகவானிடத்தில் பிரளய காலத்தில் எல்லாம் ரிவர்ஸ் ஆறுது எல்லாம் முதல்ல வந்தது இப்படி உற்பத்தி அதெல்லாம் என்னாச்சு ரிவர்ஸ் ஆகுது ரெசல்யூஷன் எல்லாம் அதாக் பிரைத்தி ஜகத்து அந்த ஜகத்தெல்லாம் திரும்பி போகிறது உள்ளுக்குள்ளே யாரிடத்தில் ஜகத்து ஒடுங்கிறதோ ஆக அபிப்பிராயங்கிறதுக்கு அர்த்தம் என்ன ஜத்தான் யார் இடத்துல ஒடுங்கிறதோ அவருக்கு பேர் அபிப்பிராயகான்னு பேர் புருஷார்த்தத்தை விரும்புவ புருஷார்த்தத்தை விரும்புபவர்களால் விரும்பப்படுபவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் உலகத்தையெல்லாம் தனக்குள் ஒடுக்கிக்கொள்பவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இந்த ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் இனி அடுத்த நாமா பிரியா அருகா பிரியாணி இஷ்டானி அருகதீத்தி பிரியா ஷ்டர் பிரிதியித்தி துணவ இது ஸ்மரின் எயதிஷ்டமோச்சாஸ்யித்தே தத்தத்ணவத்தே தேயம் ததேவா அக்ஷயமிச்சதா அதாவது நமக்கு பிரியமானதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்னு அர்த்தம் நமக்கு எது பிரியமாக இருந்தாலும் அதை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கணும் நாம் நமக்கு வாழ்க்கையில் அதில் அப்போவே தெரிஞ்சுக்கும் இதில் ஒரு தர்மம் இருக்கணுங்கிறது அண்டர்ஸ்டூட் ஆஹ எது தர் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணுமோ அதை தான் நம்ம எதை சாப்பிட்டாலும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும் எதை பார்த்தாலும் சரி எதை கேட்டாலும் சரி முகர்ந்தாலும் சுவைத்தாலும் தொட்டு உணர்ந்தாலும் எல்லாத்தையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு எடுத்துக்கணும் அப்படி ஒரு பாவம் பிரியாணி இஷ்டாணி அருகதி நமக்கு விருப்பமானவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக அவர் இருக்கிறார் பிரியாருஹா அதுக்கு தக்ஷஸ்மிருதியை கோட் பண்ணுறார் ஆக எத்த இஷ்டதமம் லோகே உலகத்தில் நமக்கு எது ரொம்ப பிரியமோ இஷ்டத்தமம்னு போட்டார் இஷ்டம் இஷ்ட தரம் இஷ்டத்தமம் சூப்பர்லெட்டிவ் டிகிரி எது இஷ்டதமோ எச்ச அஸ்ஸ தைத்தம் கிருஹே கிருஹே தைத்தம் அஸ்ஸனால் அது யார் எதெல்லாம் உலகத்தில் நமக்கு பிரியமோ அது மாத்திரம் இல்லை இவருக்கு வீட்டில் எதெல்லாம் பிரியமானதோ தைத்தம் பிரிய அஸ்ய தைத்தம் கிருஹே தத்தத் குணவத்தை அதெல்லாம் குணத்தை உடையவனுக்கு கொடுக்கணும் தத்தத் குணவத்தை தேயம் ததேவ அக்ஷயம் இச்சதா நம்ம வீட்டில் நம்ம எது விரும்புகிறோமோ அது எப்பவும் குறவில்லாமல் இருக்கணும் நம்ம விரும்புகிறத மற்றவர்களுக்கு கொடுக்கணுங்கிறார் இந்த தக்ஷஸ்மிருதி சொல்லுகிறது நம்ம விரும்புகிறத மற்றவர்களுக்கு கொடுத்தா நமக்கு அது பெருகுமா அதை ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு கொடுக்கணுங்கிறார் ஆக பகவான் நம்ம யார் நம்மக்கிட்ட எமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம வாங் சேர்த்துக்கலாம் சேர்த்தது நம்மளே அனுபவிக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அது பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கணும் சொல்லப்போனால் யாருக்கு கொடுத்தாலும் சரி நம்ம சாஸ்திரத்தில் இப்படி இருக்குது இது மகாவிஷ்ணு பிரீத்தியும் காமயமானஹா துப்பியமகம் சம்பிரதே இப்படி தான் கொடுப்போம் மகாவிஷ்ணுவனிடத்தில் நான் அன்பை சம்பாதிப்பதற்காக வேண்டி உமக்கு தருகிறேன் கடவுள் இடத்தில் அன்பை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி உனக்கு கொடுக்குறேன்னா எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு பண் பண்பாடு பார்த்துருப்போமோ மகாவிஷ்ணு பிரீத்தியும் காமயமானா மகாவிஷ்ணுவினுடைய பிரியத்தை மகாவிஷ்ணுவுக்கு என் பேரில் நான் மகாவிஷ்ணுனோ இடத்துல அன்பு செலுத்துறோம் மகாவிஷ்ணுவும் எங்கிட்ட அன்பு செலுத்தணும் அதுக்காக வேண்டி நான் இந்த திரவியத்தை இவருக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் அதனால் வந்திருக்கிறவர் யாராக இருந்தாலும் சரி மகாவிஷ்ணு ஸ்வரூப்பாய பிராமணாய இதாசனம் அப்படி ஆக எத்திருஷ்டதமம் லோகே எச்சாஸ்ய தைத்தம் கிரகே தைத்தம் கிரகே அதாவது உலகத்தில் உனக்கு என்னெல்லாம் இஷ்டப்பட்டிருக்கோ வீட்லையும் எதெல்லாம் உனக்கு பிரியமாக இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னா குணவத்தே தேயம் அந்த குணவத்து குணவானுக்கு அதை சமர்ப்பாணம் பண்ணணும் எ எதுக்காகனா இன்னும் நிறையா குறவில்லாமல் அது பெருகணும்னா நீயே வச்சுக்கப்படாது ஸ்டாக்னெண்ட் ஆகிடக்கூடாது ததேவ அக்ஷயம் இச்சதா அது குறவில்லாமல் நீ நினச்சின்ட்டுருப்பே கொடுத்தா தீந்து போயிடுமேனு நான் சொல்கிறேன் கொடுத்தே ஆனால் விருத்தியாகுங்கிறேங்கிறார் ததேவ அக்ஷயம் ததையவான நான் அது எது உனக்கு ரொம்ப உலகத்தில் பிரியமோ எதெல்லாம் நீ பிரியம்னு நினச்சி வீட்டில் சேகரித்து வச்சுருக்கியோ அதெல்லாத்தையும் நீ இன்னொருத்தருக்கு பகவானுடைய பகவானுக்கு சமர்ப்பணம்னு சொல்லி கொடுத்தியானா அது உங்கள்கிட்ட வந்துட்டு போயிகிட்டே இருக்கும் ரொட்டேட் ஆகின்றே இருக்கும் இல்லை வச்சுட்டே இருந்தியானா அது அப்படியே நின்று போய்டும் அதனால் பிரியமானதற்கு பிரியமானதை பெறுவதற்கு தகுதியுடையவன் பிரிய அருகா அருகனா தகுதி நமக்கு விருப்பமானதை ஏற்றுக்கொள்பவன் நமக்கு விருப்பமானதை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி படைத்தவன் அப்போ அதிலிருந்து நீ கொஞ்சம் அனுபவிக்கலாம் அப்படி கொடுத்து கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசர்க்கு ஆட்சை மின் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது தமிழில் ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை கன்றிய காலனை காலால் கடிந்தார்க்கு அப்படி ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டில் என்ன சொல்லப்படும்னு கேட்டால் கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசர்க்கு ஆட்சைமின் சொல்லாண்ட சுருதிப்பொருள் சோதித்த தூய்மனத் தொண்டருள்ளீர் அது வேற ஒரு சில பாடல்களில் வரும் மிண்டு மனத்தவர் போமீன்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மீன் இதுதான் அந்த பாட்டு அதாவது இந்த அல்பமான விஷயத்தை பேசுகிறவங்களாம் போங்கும் அந்த பகம் அப்படின்னு மி மிண்டு மி மிண்டு மனத்தவர்கள் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மீன் கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசர்க்கு ஆட்சை மீன் நம்ம வந்து பகவான் இருந்து வாங்கிக்கணும் கொடுக்கணும் கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசர்க்கு எல்லாரிடத்துலையும் அடியார்களிடத்தில் இருக்கார் இறைவன் பழங்குடில் தொரும் எழுந்தருளிய பரனேன்னு பாடுறோமே அடியார்களுடைய உள்ளத்தில் எப் இறைவன் ஆக கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசர்க்கு ஆட்சை மின் அண்டங் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப்பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூருதுமே அப்படின்னு சேந்தனார் திருப்பல்லாண்டு தமிழில் சைவத்தில் இருக்குது இங்கே பிரிய அருகா பிரியாணி இஷ்டானி அருகே இது பிரியாஹா ஆக நமக்கு அன்புக்குரியதையெல்லாம் நமக்கு விருப்பத்துக்குரியதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள தகுதி படைத்தவன் அடுத்தது அருக இப்போ சத்துவான் சாத்விக்க சத்தியா சத்யதர்மபராண அபிப்பிராய பிரியார அஹ் நசன பிரசம் அதுதி நமஸி பூஜை சார்ஜனீசன அமஸாதிதன பூஜனீயா இது அருகா பூஜா அருகான்னு அர்த்தம் பூஜைக்கு உரியவன் அர்த்தம் பூஜ்யா பூஜ்யானா பூஜிப்பதற்கு உரியவன் ஆகா பூஜா அருகாங்கிறது அருகாங்கிறது சொல்கிறார் பகவான் என்ன பண்ணணுமா பாருங்கள் உபச்சாரம்லாம் சொல்கிறார் வாங்கோ சொல்லணும் சுவாகத்தா அப்புறம் உட்காருங்கோ ஆசனம் அப்புறம் அவரை புகழ் பிரசம்சா பிரசம்சா அவரை புகழ்ந்து சொல்கிறது ஆசனம் அப்புறம் வந்து பிரசம்சா பாதத்தை அலம்புறது பாத்தியம்னு உண்டு அதை சொல்லலைங்க அவர் அர்க் அதுக்கப்புறம் இருக்குது அர்க்கியம் கையில் ஜலம் விழுறது இதெல்லாம் உபச்சாரம் அப்புறம் பாத்தியம் கால் அலம்புறது அப்புறம் வந்து ஸ்துதி அந்த பிரசம்சாவை ஸ்துத்தியோடய சேர்த்துக்கலாம் அவரை புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுறது நமஸ்காரம் பண்ணுறது இதெல்லாம் பூஜா பூஜா பூஜை பண்ணுறதுக்கான முறைகள் பூஜா சாதனங்கள்ங்கிறார் பூஜ்யத் பூஜா அதாவது அந்த பூஜைக்குரிய முறைகள் அந்த முறைகளால் பூஜிக்க தகுந்தவர் ஆகவே பூஜனீயா இது அருகா சிம்பிளாக சொல்லணும்னா என்ன பூஜிக்க வேண்டியவர் அருகா இஸ் ஈக்குவல் டு பூஜனீயா பூஜிக்கப்பட வேண்டியவர் பூஜிப்பதற்கு தகுதியாக இருப்பவர் இந்த பக்திக்கே லக்ஷணம் என்ன சொல்லுவா பூஜ்ய விஷயேஷு அனுராக பக்தி பூ பூஜிக்க தகுந்த விஷயத்தில் இடைவிடாத அன்புக்கு பேர் பக்தி எது வாழ்க்கையில் பூஜிக்கப்பட வேண்டுமோ அந்த பூஜிக்கப்பட வேண்டிய விஷயத்தில் இடைவிடாமல் இருக்கிற அன்புக்கு பேர் பக்தின்னு பேர் இங்கே சுவாகத்த ஆசன பிரசம்சா அர்கபாத்தியஸ்துதி நமஸ்காராதிபி இங்கே வந்ததெல்லாம் பிரசம்சான்னா நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் நான் என்னுடைய அன்புக்கு வேண்டி வந்திருக்கேள் அப்படின்னு சொல்லி அர்க்ய பாத்தியங்கள்லாம் பகவானை ஆவாகையாமி ஆசனம் சமர்ப்பையாமி ஆசனம் பண்ணதுக்கப்புறம் பகவானை கொஞ்சம் நேரம் பிரசம்சை பண்ணணுங்கிற மாதிரி ஆச்சாரியர் சொல்கிறார் அதுக்கப்புறம் அர்க்யம் கொடுக்கறது பாத்தியம் கொடுக்கறது சாதாரணமாக பாத்தியத்துக்கு அப்புறம் அர்க்யம் பண்ணுவோம் அப்புறம் நமஸ்கா ஸ்தோத்திரன் நமஸ்காரம் ஆதிபிகின்னு சொல்லிவிட்டார் ஆதி பிகின்னு இதெல்லாம் ரீ அரேஞ்ச் எல்லாம் ஷோடசோபச்சாரம் பஞ்சோபச்சாரம் நவோபச்சாரம் தசோபச்சாரம் இப்படி என்னெல்லாம் உபச்சாரங்கள்லாம் கணக்கு இருக்குது சதுஷஷ்டி உபச்சாரம் அறுபத்தி உபச்சாரங்கள் இப்படிலாம் உபச்சாரங்களை பண்ணி பகவானை பூஜை பண்ணி நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை விருத்தி பண்ணிக்கிறது அதுதான் நோக்கம் அடுத்தது பிரி அடுத்தது பிரிம் பாபு நலம் பிரிவஸ்ஜதல பிரிவூதி பிரிம் கர்த்தி பிரி கீதையில் பகவான் சொல்கிறார் யோமத்பக்த சமே பிரியஹா யோமத்பக்த சமே பிரியாகா அப்படிங்கிறார் அது மாதிரி என்ன சொல்றார் ந கேவலம் நமது அன்புக்குரியவன் என்பது மட்டும் அல்ல யாரெல்லாம் அவரை புகழ்ந்து போற்றுகின்றார்களோ அவர்களிடத்தில் அவரும் அன்பை வெளிப்படுத்துகிறார் நாம் இறைவனிடத்தில் அன்பை வெளிப்படுத்தினால் இறைவனும் நம்மிடத்தில் அன்பை வெளிப்படுத்துகிறார் எப்படி வெளிப்படுத்துகிறார்னா இன்பத்தை கொடுக்கிறார் மகிழ்ச்சியை கொடுக்கிறது தான் கண்ணுக்கு தெரியாது அவர் பிரியம் நம்ம பிரியம் பகவானுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம் பகவான் எங்கே இருக்கார் நமக்கும் தெரியாது பகவான் அதிருஷ்ட ரூபமாக இருக்கார் அதிருஷ்ட ரூபமாக இருக்கிற பகவானை நாம் வந்து மனசால் உணர்ந்து சாஸ்திரத்தினால் உணர்ந்து மகான்களுடைய புஸ்தங்களை எல்லாம் படித்து நாமளும் பக்தியை விரத்தி பண்ணிக்கிறோம் அப்படி பக்தியை விருத்தி பண்ணி அவருக்கு உபச்சாரங்கள் பண்ணி பூஜை பண்ணுறோம் நம்முடைய அன்புக்கு உரியவராக அவரை பார்க்குறோம் அவரும் என்ன பண்ணுறாருனா நம்மை அன்புக்குரியவராக பார்க்குறார் கண்ணுக்கு கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத கடவுளை நாம் அன்புக்குரியவராக பாவித்து வழிபடுகிறோம் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத அந்த இறைவனும் நம்மிடத்திலே அன்பை வெளிப்படுத்துகிறார் நமக்கு வாழ்க்கையில் வேண்டியதையெல்லாம் கொடுத்து நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்து அவருடைய அன்பை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் உண்மையான பக்தன் ஒரு நாளும் துக்கம்னு சொல்லவே மாட்டான் நான் இவ்வளவெல்லாம் பூஜை பண்ணுறேன் பகவான் எனக்கு கஷ்டம் தர்றார்னு சொல்லவே மாட்டான் அப்படி சொன்னான்னா உண்மையான பக்தன் இல்லை அவனுக்கு பக்தியை பற்றி சரியாக புரிஞ்சிக்கல அவன் கடவுள்கிட்ட என்னத்தையோ எதிர்பார்க்குறான் சுத்தமான பக்தி பண்ணுறவன் அதை பற்றி கவலையே கஷ்டம் கொடுத்தா கூட ஏதோ என்னுடைய பாபத்தை நீக்கிறார் பகவான் சீக்கிரம் அப்படி தான் நினைப்பான் சீக்கிரம் வச்சு நான் இன்னும் சீக்கிரம் உயரணுங்கிறதுக்காக வேண்டி எனக்கு துக்கத்தை கொடுத்து என்னுடைய பாபத்தை எல்லாம் சீக்கிரம் என் ஆட்கொள்கிறதுக்காக வினைகளை எல்லாம் சரி பண்ணுறார் அப்படி தான் நினைப்பானே தவிர ஒரு நாளும் பக்தன் பகவானை குறை சொல்லவே மாட்டான் அவர் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அணு அணு அளவும் பகவான இடத்துல குறை சொல்ல மாட்டான் அதுதான் சுத்த பக்தி ஆக பிரியம் கரோத்தி இது பிரிய கருத்து அதாவது இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம் இதுக்கு அதாவது இறைவன் அன்புக்கு உரியவன் என்று வழிபட்டால் அன்பு வளரும் அன்பை பெருக்கி எனது ஆறு உயிரை இன்பப் பெருக்கே இறையே பராபரமேனு மாணி தாய்மானவர் சொன்ன மாதிரி ஊனினை உழுக்கி உள்ளொளி பெருக்கினார் மாணிக்கவாஜர் அப்படி அன்பு பெருகும் ஆகா பகவான் நம்மிடத்துல அன்பை பெருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் என்னென்ன அவரிடத்துல நமக்கு அன்பு பெருகிறது ஒரு அடையாளம் அது நமக்கு ஒரு ஆனந்த கொ கொடுக்கறது பகவானிடத்தில் நமக்கு அன்பு வைக்கிறது நமக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதே ஆன் இந்த பிரிய கருத்துங்கிறது பகவான் நம்மகிட்ட பிரியத்தை செய்கிறார் நமக்கு நமக்கு அவர்கிட்ட பிரியத்தை கூட்டுறதன் மூலம் நமக்கு பிரியத்தை பண்ணுறார் அப்படியும் அர்த்தம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்குறது அடுத்தது தேஷாமேவ பிரீத்திம் வர்த்தயதி இர்தன தேஷாமேவ பிரீத்திம் வர்த்தயதி இீத்திவர்தன அருகு பூஜாயாம்னு தாது பாட்டமே இருக்குது அதனால் அருகு அந்த இதை சொல்கிறார் இவர் இவர் நல்ல விசேஷமாக இதுக்கு அர்த்தங்கள்லாம் சொல்கிற படிக்கலாம் இதை இந்த பிரீத்தி வர்தனகா முடிச்சு விடுறேன் திரும்பவும் பார்ப்போம் பிரியம் தேஷாமேவ பிரீத்தியும் வர்த்தயத்தீ தி பிரீத்திவர்தனஹா அன்பை விருத்தி பண்ணுறார்னு அர்த்தம் அன்பை பெருக்கின்னு சொன்னேன் இல்லையா ஆஹா பிரீத்தி வர்தனகா அன்பு பகவான்கிட்ட இருக்கிற பக்தியை விரத்தி பண்ணுறது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் என்ன பண்ணுவோம் பக்தியை கொடு பக்தியை கொடுன்னா பக்தியை வளர்க்கிறார் பக்தியே நமக்கு ஆனந்தமாக இருக்குது பகவான் பட்ட பண்ணுற பக்தியே நமக்கு ஆனந்தமாக இருக்குது அதை பண்ணுறாருன்னு அர்த்தம் இவருடைய வியாக்கியானம் கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம தாரக பிரம்மானந்தாவோடத பார்க்கலாம் விஷ்ணு தர்மோத்தர வச்சனங்கிற தக்ஷஸ்மிருத்தின்னு பார்த்தோம் அதில் இந்த எதுதமோகே இஷ்டம்கிறதுக்கு அன்னவசிர அலங்காராதிக்கம் இஷ்டம அண்ணம் ஷாப்படறது சாப்பாடு வஸ்திரம் அலங்காரம் எச்சாஸ் யஜமான தயித்தம் பிரிஞ்சே தத்தத் வயித்தம் நியம் அப்படின்னு அர்த்தம் விரத்திமிச்சா புருஷேண குணவத்தை ஸ்ரோத்யாய குணவத்தைங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் பாஷியத்தில் குணவத்தைன்னு இருக்கு இல்லையா அதாவது பிரியார் ஹஹா அதில் வந்து குணவத்தேன்னு இருக்குது அந்த குணவத்தைங்கிறதுக்கு என்னன்னு சொல்கிறார் ஸ்ரோத்ரியாய பிரம்மனிஷ்டாய நல்ல சாஸ்திரம் படித்து பிரம்மனிஷ்டனாக இருக்கிறவனுக்கு பரமேஸ்வர உத்தேசேன தேயம் பரமேஸ்வரனை நினைச்சி கொடுக்கணும் சொன்னேன் இல்லையா மகாவிஷ்ணு பிரீத்தியும் அதுதான் சொல்கிறேன் எத்வா குணவத்தே குணவத்தேன்னா இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் சர்வஜத்வாதி குணவிசிஷ்டாய பரமேஸ்வராய தேயம் இல்லாட்டி பகவானுக்கே எல்லாம் அறிந்த பகவானுக்கே சமர்ப்பணம் பண்ணுறது ஒன்று குணவத்தேன்னு சொன்னால் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனாக இருக்கிறவனுக்கு கொடுக்கறது இல்லைன்னா பகவானுக்கே கொடுக்கறதுங்கிறார் பரமேஸ்வராய அர்ப்பணியம் அப்புறம் அர்ஹியத்தே பூஜ்யத்தே ஷோடசபிஹி உபச்சாரி இத்தியர்த்த அர்ஹாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் பூஜ்யதே ஷோடசபிஹி ஷோடச உபச்சாரம் அருகு பூஜாயாம் அப்படின்னு தாத்து பாடம் அருகதி அருக அருக்தி பரஸ்மை பதம் இதுதான் முதல்ல வருது அதாவது பிரதம கணத்தில் கர்மணி கஞ்சு பூஜா அந்த அருகுங்கிறதுக்கு அரு அருக பூஜாசின கந்தாதி நைவேத்திய அர்ணாந்த் அர்பணாந்த உபச்சார்த்தே சந்தன வைக்கிறது நைவேத்தியம் பண்ணுறது மற்றது சேத்துக்கணும் தற்ப பிரசம்சாசேன இந்த பிரசம்சாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அப்பிரகீதாபி ருக்விணகீர்த்தன உச்சத்தை அப்ரகீதா ருக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற குணகீர்த்தனமெல்லாம் சொல்கிறது தான் அப்புறம் பிரகீதாபி ருக்பி குணகீர்த்தன்து ஸ்துதிசப உச்சியத்தை அதாவது உரை நடை வடிவமான பேச்சு ஆக பிரசம்சாவுக்கும் ஸ்துதிக்கும் என்ன பேதம் எனக்கு சந்தேகம் வந்தது பாஷியத்தில் அது ஒன்றும் கிளாரிட்டி இல்லை பிரசம்சா ஸ்துத்தின்னு போட்டுட்டார் ஆச்சாரிய என்ன சொல்கிறார் அதாவது வச்சன நடையில் சொல்கிறது ஸ்லோக ரூபமாக சொல்கிறது ரெண்டும் புகழ்தான் அர்த்தம் பிரசம்சான்னா புகழது தான் ஆனால் உரைநடை புகழ் அப்புறம் வந்து எனது பாட்டு புகழ் பாட்டு வடிவத்தில் சொல்கிறது ஸ்லோக ரூபமாக ஸ்துதி பண்ணுறது குண கீர்த்தனம் பகவானுடைய குணங்களை கீர்த்தனம் பண்ணுறது எத்வா ஸ்வகிருத்தைஹி கிரந்தைஹி குண கீர்த்தனம் பிரசம்சா இல்லாட்டி என்னென்னா பிரசம்சான்னா எழுதுன தன்னுடைய தானே வந்து மனசில் கற்பனை பண்ணி சொல்கிறதுக்கு பிரசம்சான்னு பேராம் வேதத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்தை எடுத்து சொன்னால் ஸ்துத்தின்னு அர்த்தமாக வைதிகைஹி ஆருஷைஷ குணகீர்த்தனம் ஸ்துதி இது பேதா ஆகா பிரசம்சா ஸ்துதிக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லிவிட்டார் வச்சன நடையில் பகவானை ஸ்லோக ரூபமாக புகழறது இல்லாட்டி இன்னொரு அர்த்தம் என்ன பிரசம்சான்னா தானே கற்பனை பண்ணி புகழது அப்புறம் ஸ்லோகங்கள்லாம் ஏற்கனவே பகவத் பாதாள் மற்றவாளெல்லாம் எழுதினதை புகழ்தது அப்படி சொல்லணும் நமஸ்காராதிபிகி இத்தியாதி சப்தேன அவசிஷ்டானாம் கிரகணம் அதில் ஆதி எல்லாம் இருக்கே அதனால் மிச்சமத்தெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறார் பிரிய கருத்துங்கிறதுக்கு சுகத்தை குண்டு பண்ணுறவர் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குறவர் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார் சுகத்தை விருத்தி பண்ணுறார் அப்படிங்கிற அர்த்தத்தையும் சொல்கிறார் சரி இனி அடுத்ததுக்கு போகலாம் வியசோதிருச்சிருதூரோச்சனூரிய சவிதவிலோச்சனோதிச்சிஹுதவிச்சனூரிய சவிதவிலோச்சனோதி சுருச்சிஹு விபு ரவிலோச்சனூரிய சவிதோச்சன விய்ய அப்புபதம் ஆதித்தோவீதி விகாயசம்னு சொன்னால் ஆகாசம்னு அர்த்தம் ஆசம்னு அர்த்தம் அதாவது ஆசத்துக்கு ஆசிரயமாக இருக்காரம் ஆகாயம் ஸ்பேஸ் இந்த தேசம் தேசம்னா ஆகாஷம்ங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது அதாவது ஆகாஷம் ஆகாஷம் ஆத்மன ஆகாஷம்பூதா பிரம்மனிடத்திலேருந்து சைத்தன்யத்திலேருந்து மாயா சம்பந்தத்தினால ஆகாஷம் வந்தது மாயையினுடைய தம பிரதானத்திலருந்து தான் பஞ்சபூதங்கள் வந்தது அப்படின்னு படிக்கிறோம் நாம் சாஸ்திரங்களில் ஆக மாயா சகித பிரம்மன் அந்த இறை ஈஸ்வரன் மாயா சகிதமாக இருக்கிறவர் கத்திகீன ஆசிரயம்னு அர்த்தம் விஹாயசம் கத்திகி விகாயசம்னா என்ன ஆகாச ஆகாச கத்திகின்னு அர்த்தம் ஆகாசத்தினுடைய கதியாக இருக்கிறவர் அதனால் விகாயச கத்திகின்னு பகவானுக்கு ஒரு பேர் இன்னொரு அர்த்தம் என்னதுன்னா விஷ்ணு பதம் அப்படின்னு பேர் விகாயச கதிஹி கத்தினா பதம் விகாயச அப்படின்னு சொன்னால் விஷ்ணு வியாபகவான்னு அர்த்தம் ஆகாஷத்துக்கும் அதிஷ்டானமான வியாபகமாக இருக்கிறதுனால விஷ்ணுவின் ஸ்தானம் விஷ்ணுஸ்தானம்னு அர்த்தம் விஹாயசத்திகின்னு அர்த்தம்னா விஷ்ணுஸ்தானம்னு அர்த்தம் சர்வாத்மகத்துவம் சர்வகதத்துவம்னு அர்த்தம் இல்லாட்டி இன்னொரு அர்த்தம் விஹாயசே கத்திகி விகாயசே கத்திக்னா ஆகாஷத்தில் போயிண்டே இருக்கிறவன் யார் சூரியன் ஆதித்யோவா மூணாவது மீனிங் ஆக ஆகாசத்துக்கு ஆசிரியமாக இருப்பவர் அதாவது விஷ்ணுவினுடைய பதம் விகாயச கதிகின்னு சொன்னால் விஷ்ணு பதம்னு அர்த்தம் இன்னொரு விஷ்ணு என்ன விஷ்ணுவின் ஸ்தானம் விஷ்ணுவின் ஸ்தானம் என்னது ஆகாசத்தையும் வியாபிச்சிருக்கிறது விஷ்ணு எங்கே இருக்கார்னா அங்கே இருக்கார் அர்த்தம் இல்லை ஆஹா விகாயச விஷ்ணு பதம் அதுவா இல்லை நம்ம வைகுண்டம்னு சொன்னாலும் தப்பு கிடையாது தப்பு கிடையாது பாவனை தானே ஒரு குறிப்பிட்ட லோக்கத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னதுனால ஒன்றும் தோஷம் கிடையாது விஷ்ணு பதம் ஆதித்யோவா சூரியனாகவும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார் காரக பிரம்மாநந்தா என்ன சொல்கிறார் ஷிம்சுமாரா கிருதி ஜோதிஷக்ரே விஷ்ணுர் ஹிருதயம் தைத்ரி ஆரண்யத்தில் விஷ்ணுர் ஹிருதயம் அப்படின்னு இருக்கான் ரெண்டாவது மந்திரம் ரெண்டாவது த சக வயதேவத்தொம்பதாம் மந்திரம் இதுயாயிரமாத் விஷ்ணோ ஜோதிருப்பேண அவஸம் விஹாயசே அங்கிருக்கு பிரமாணங்கிறர் ஆதி ஆதி பகவத் பாதாள் சொல்லலை இவர் சொல்கிறார் ஆகா கி அஹாசி விஷ்ணு அப்புறம் சர்வோக பிரசே ஆதித்தோவா வியதி இஹ விஹாசி அஹாசவா அக்காந்த அப்படிங்கிறது வந்து அ அகார்த்துங்க அத்தவாசோர்தயம் இமரக்கோஷ அமரக்கோஷத்தில் வேறு விதமாகவும் சொல்லியிருக்கு அதாவது இது வந்து அவ்யயமாகவும் சொல்லப்பட்டிருக்குங்கிறார் அப்புறம் அடுத்தது அர்த்தத்வையேபி விசேஷியம் விஷ்ணு பதம் ஆதித்யோவா விஷ்ணுபதம் விஷ்ணு பதாக்கிய ஜோதி ஆத்மகா விஷ்ணு விசேஷியம் விஷ்ணு புராணே தரிசித்தான விசேஷோவா விஷ்ணுபதம் இதுக்கு நிறைய கொட்டேஷன் கொடுக்குறார் விஷ்ணு ஊர்தோத்தர மிஷிபியஸ்து துவவோ எத்தப்பதி ஏதத் விஷ்ணுபதம் दिव्यं, திருத்தீயம் வியோம்னி பாஸ்வரம் அந்த திருவிக்ரம அவதாரத்தில் ஒரு கால பூமியில் வச்சு ஒரு காலை வச்சார் இல்லையா மேலே அதனால அது விஷ்ணுபதம்ங்கிற ஆகாஷத்து ஒரு கால் பூமியில் வைத்து மேலே இன்னொரு கால் வைத்திருந்தார் திருவியம் விஷ்ணுபதம் திவ்யம் திருத்தீயம் வியோம்னி பாஸ்வரம் நிர்தூத தோஷ பங்கானாம் யதீனாம் சம்யதாத்மனாம் ஸ்தானம் தற்பமம் விப்ப புண்ணிய பாப பரீட்சையே அப்போது விஷ்ணு வந்து ஒரு கால பூமியில் வச்சு இன்னொரு கால ஆகாசத்தில் வச்சபோது அந்த கால தியானம் பண்ண சொல்கிறார் அது வலதுகால் ஒரு இடது கால பூமியில் வச்சார் வலது காலை தூக்கினார் அந்த வலது காலுக்கு பகவான் பிரம்மாஜி அபிஷேகம் பண்ணாராம் அதுதான் வந்து கங்கையா வந்ததுன்னு சொல்கிற வழக்கம் விண்ணிய பாபரிச்சையே அப்புணிய புண்ணியோபரமே க்ஷீசேஷாத்திஹேதவ் கார்க் நோ சோச்சி தது விஷ்ணோ பரமம் பதம் தர்மவ் எத்திரேக்காட்சிணா துவநிருக்குன்னா அது ஆகாஷத்தில் விஷ்ணு பதத்தில் தான் இருக்கு ஆகாஷத்தில் இருக்கு தாஷ்டியோப்போ பண்ணியோத் தணோம் பதம் விஷ்ணோ பரமம் பதம் நரேஷ்லோக்கி பாஸ்வன் மேதிபூத்தயே சுவோஷி ஜோதிஷ் ஜோதிமுச்சோோ மேஷு சந்தத வஷி வஷ்டேச்ச பரிப்போஷம் ஆப்பா தேவீன மகாமுகே எல்லாம் வந்து விஷ்ணு புராணத்தில் இருக்குது ரெண்டு எட்டு தொண்ணூற்றி ஏழுலருந்து தொண்ணூற்றி எட்டு ரெண்டு எட்டு தொண்ணூற்றி எட்டுலேருந்து நூற்றி அஞ்சு வரைக்கும் இந்த ஸ்லோகம் விஷ்ணு பாதத்தை பற்றி இருக்குது ஆக இந்த இவர் இவருடைய வியாக்கியானம் இவ்வளோ விசேஷமாக போகிறது மூணு அர்த்தம் பார்த்துட்டோம் விகாயச கதிகிங்கிறதுக்கு மூணு அர்த்தம் இன்னும் கூட பார்த்தோம் அதான் விஷ்ணு அதுக்கு அர்த்தம் விஸ்தாரமாக பார்த்தோம் தாரக பிரம்மானோட வியாக்கியானிலருந்து அடுத்தது விகாயச கோதிஹி விகாயச கதிகிங்கிறது ஒரே பதம் விகாயச கதையே நம ஆகாசத்தில் பாதத்தை உடையவருக்கு நமஸ்காரம் ஆகாஷத் ஆகாஷத்துக்கு ஆதாரமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் ஆகாசத்தில் பாதத்தை வைத்தவருக்கு நமஸ்காரம் ஆகாஷத்தில் சென்று கொண்டிருக்கிற சூரிய ரூபமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் ஏன்னா சூரிய மண்டலத்தில் நாராயணன் இருக்கார்ன்றது பொதுவான அபிப்பிராயம் அதனால சொல்லிவிட்டேன் இப்போ அடுத்தது என்னது ஜோதிஹி ஜோதிஹிக்கு அர்த்தம் வியாக்கியானம் படிப்போம் ஸ்வத ஏவதோதே இது ஜோதிஹி நாராயண பரோஜோதி ஆத்மா இதி மந்திரவர்ணாத் ஸ்வத ஏவத் தியோததே நாராயண பரோஜோராத்மா இது மந்திரவர்ணாத் ஜோதிஹிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் ஸ்வத்தா ஏவத் தோதத்தை தானே பிரகாஷிக்கிறார் எதனாலும் அவர் பிரகாசப்படுத்துவதில்லை பார்த்துருக்கோமே தமேவாந்தம் அனுபாதி சர்வம் இல்லை ஸ்வயமே ஸ்வத்தா ஏவன்னா தானே பிரகாஷிக்கிறார் விளங்குகிறார் மற்றதை விளக்கிண்டு தன்னைத்தானே விளக்கிக் கொண்டு மற்றவைகளையும் விளக்குகிறார் தூய உணர்வு தன்னைத்தானே விளக்கி கொண்டு எல்லாவற்றையும் விளக்குகிறது அதுதான் இங்கே விஷயம் சூரியனை திருஷ்டாந்தமாக சொல்லுவோம் ஆனால் சூரியனையும் விளக்கிறது சைத்தன்யம் அதில் சூரியனை என்ன பண்ணுவோம் சூரியன் தன்னைத்தானே விளக்கிக்கொண்டு மற்றவைகளையும் விளக்குகிறது இப்போ விளக்கு வந்து விளக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு விளக்கு வேண்டாம் தீபசிய அந்நதீப்பேச்சா கிடையாது விளக்கு தன்னைத்தானே விளக்கிக் கொண்டு மற்றவைகளையும் விளக்குகிறது ஆனால் இது ஜட விளக்கு ஜடப்பிரகாசம் ஆனால் சைதன்ய இந்த விளக்கு விளங்குறதுங்கிறத சொல்கிறதே அந்த விளக்கு தூய உணர்வு இப்போ வந்து கண்ணு விளக்குறதா விளக்கு கண்ணை விளக்குறதான்னு கேட்டால் கண்ணையும் விளக்கையும் விளக்குவது உணர்வுங்கிற விளக்கு ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சோழ் கடந்ததோர் உணர்வே ஆகையினால் உணர்வு தான் உணர்வொளி நிறைவு அப்படிலாம் சொல்லுவோம் அதுக்கு பிரமாணம் சொல்கிறார் நாராயண பரோஜோராத்மா நாராயண பரஹா ஆஜரால் பாஷ்யத்தை கோட் பண்ணுற அது வேதத்தை சுருதியை கோட் பண்ணுற இதி மந்திரவர்ணாத் நாராயணந்தான்ப்பா பரஜோ பரஜோதி அப்படி சொல்லியிருக்கு மேலான ஜோதி அவர்தான் அப்படின்னு சிம்பிளாக ஸ்ருதியை கோட் பண்ணிவிடுறாரு அவ்வளோதான் ஸ்வத்தா ஏவ ஜோதே இது ஜோதிஹி ஜோதிஹிக்கு அர்த்தம் தானே பிரகாஷிப்பது அது யாரு நாராயண பரோஜோதிகின்னு வேதம் சொல்லியிருக்கு இது மந்திரவர்ணாத் அடுத்தது சுருச்சிஹி விஹாயசதிர்ஜி சுருச்சி நோபனாருச்சி தீப் இச்சி தீப் இஷாவா அது சுருச்சி இந்த இடத்துல ருச்சிங்கிறதுக்கு டேஸ்டுன்னு அர்த்தம் இல்லை தீப்னு அர்த்தம் பிரகாசம் பிரகாஷம் அதாவது இந்த பிரகாசம் என்னது மகிமையாவுடைய பிரகாஷம் மற்ற மகி பிரகாசமெல்லாம் இந்த மகிமையுடைய பிரகாசத்தை சார்ந்து தான் இருக்குது இப்போ ஜோதிஷ் சொன்னார்லையே அதே இன்னொரு விதமான ரிப்பீட்டேஷன் அதான் சோபனா ருச்சிகி ருச்சிகி என்ன என்ன அர்த்தம் தீப்திஹி பாஷியத்தை அப்படி படிக்கணும் சோபனா ருச்சிகி அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னதுன்னா இச்சா சோபனா இச்சாவா ருச்சிகினா டேஸ்ட்டு அப்போ இச்சாங்கிறார் ஆசைங்கிறார் சாஸ்திரத்தில் இதுக்கு பேர் சுபேட்சான்னு பேர் அசுப இஷா சுப இச்சா ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறணும் நான் வந்து இதில் வந்து இந்த நான் மோ மோட்சத்தை விரும்புகிறேன் அப்படின்னா அது சுபேச்சா புண்ணியத்தை பண்ணணும் அது வந்து சுபே நிஷ்காம தர்மானுஷ்டானம் சுப இந்த அர்த்த காமத்தில் இருக்கிற இச்சையெல்லாம் அசுப इच्छा அதில் தர்மம் இருந்தால் அதுவும் பரவாயில்லை ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் தீப்தி இரண்டு மீனிங் சொல்கிறார் அதாவது தெய்வீக ஒளி அருள் ஒளி அருள் ஒளி அப்படின்னு ஒன்று அர்த்தம் அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா நம்ம இடத்துல இருக்கிற அதாவது உயர்ந்த மேலான இச்சை இருக்கிறார் சுபேட்சா ரூபமாக இருக்கிறார் முமுக்ஷுத்வரூபமாக இருக்கிறார் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் அசை இச்சிஹி சுருச்சயே நம அடுத்தது என்ன ஹுத புக் விகாயசகதிர் ஜோதி சுருச்சிர் ஹுத புக் விகாயசகதி சொல்லியாச்சு ஜோதிஹி சொல்லியாச்சு சுருச்சிஹி சொல்லியாச்சு ஹுத புக்குன்னா என்ன அக்னிக்கு பேர் ஹுத புக்கு அக்னி ரூபமாக இருந்து வாங்கிக்கிறார் சமஸ்தேவோ தேசேன சமஸ்தேவோ தேசேன பிரவிறேஷ்வபீ பிரவருத்தேஷ்வபீ கர்மசுதம் புங் புங்கே கர்மசுதம் புங்கே புனக்தி திவா ஹுதபுக் பிரி கமதம் ஹுதுக் ஆஹா ஹுதுக் ஹுதம் புஜத்தை ஹுதபுக் சிம்ப்ளா துங்கு செய்யப்பட்டதை ஷாப்பிடுகிறார் அன்னொரு அர்த்தம் பண்ற ஹுத்தம் புனக் வ ரெண்டு அர்த்த சொல அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் சமஸ்தேவதா உத்தேசேன பிரபுத்தேஷ்வபி கர்மசு கர்மாவில் வந்து விஷ்ணு மாத்திரம் இல்லை நிறைய பேர் இருக்க அதில் பிரஜாபதையே ஸ்வாகா இந்திரா யேஸ்வாகிருக்கு எல்லா அப்புறம் வந்து ஸ்ரீ விஷ்ணவே சுவாஹா விஷ்ணவே பரமாத்மனை இதன் நமமா நமோர் ருத்ராய பசுபதையே சுவாஹா எல்லாம் அக்னியில் ஹோம் பண்ணுறோம் சமஸ்தேவதா உத்தேசேன பிரவருத்தேஷ்வபி கர்மசு பிரவருத்தேஷ் அப்பி கர்மாவில் பிரவருத்திச்சாலும் கர் பிரவருத்தேஷு கர்மே கர்மசு கர்மங்களில் சமஸ்த உத்தே தேவதா உத்தேசமாக இவருக்கு கொடுக்கறத இவர் எடுத்துக்கிறார் ஹுதம் புங்கே இன்னொரு இடத்துல சொல்கிறார் இல்லையா எந்தெந்தில் நீ பூஜை பண்ணினாலும் அந்ததன் மூலமாக நாந்தான் அது அனுபவிக்கிறேங்கிற கீதையில் பார்க்குறோம் யோ யோ யாம் யாம் ஸ்தனையர்ச்சித்து தசாம் ஸ்ராம் தா விதா சதையு சதய் யுக் சதையு தராதனமீஹத்தை தத்தா மய வி நான் தான் அந்தந்த தேவத ரூபமாக அனுகிரகம் பண்ணுறேன்னார் அது மாதிரி யாகத்தில் வந்து எத்தனையோ தேவதைகளுக்கு கொடுத்தாலும் இவருக்கும் உண்டு ஸ்தானம் உண்டு ஆகையினாலே இதில் அதில் இவர் எடுத்துக்கிறாருன்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா புனக்தின்னா யார் ஹோமம் பண்ணுறானோ அவனை காப்பாற்றுறாரான் யார் ஹோமத்தை ஹவிஸை கொடுக்குறானோ அதை இவர் எடுத்துக்கிறாருங்கிறது ஒன்று அவனை காப்பாற்றுறார் ப்ரொடெக்ட் பண்ணுறார் புனக்தீதி வா புனக்தினா ரீன்னு அர்த்தம் பாதுகாக்கிறார் காப்பாற்றுறார்னு அர்த்தம் பகவத்கீதையில் அஞ்சாவது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகம் பார்க்குறோம் யஜ் தபஸ் எல்லாம் அவர் தான் எடுத்துக்கிறாருன்னு போக்தாரம் யஜதாம் சர்வலோகமேஸ்வரம் சுகதம் சர்வூதம் ஜாத் மாம் சாந்தி மிருச்சதி யஜதாம் போக்தாரம் யஜ்ய தபஸுக்கெல்லாம் வந்து பகவானை மையமாக வச்சுன்னு தான் எல்லாம் பண்ணுறான் அதாவது யக்ஞ தபஸ் பண்ணுகிறவனுக்கு கர்மபலனை கொடுக்குறாருன்னு ஒரு அர்த்தம் இருக்குது யஜ்ஞ தபஸில் எல்லாம் வாங்கிக்கிறார் எல்லாத்தையும் யஜ்ய தபாம் போக்தாரம் சர்வலோக நமஸ்கிருதம் சர்வலோ போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக நமஸ்கிருதம் அனைத்து லோகங்களாலும் வணங்கப்படுபவர் போக்தாரம் சர்வலோக மகேஸ்வரம் எல்லா லோகத்துக்கும் மகேஸ்வரனாக இருக்கிறவர் ஆனால் அவர் எங்கே இருக்கார்னா சைத்தன்யமாக இருக்கார்ண்ணா சுகிருதம் சர்வபூதானாம் எல்லோருக்கும் நண்பனாக இருப்பவர் இந்த இடத்துல சுகிருதம்னா சைத்தன்யம்னு அர்த்தம் அஞ்சாவது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் பகவத்கீதை அப்படி யாகத்தில் வந்து கர்மாவில் வந்து ஆகுதிகளை ஏற்றுக்கொள்கிறார் ஒன்று ஆகுதிகளை கொடுக்குறவனை காப்பாற்றுறார் விஷ்ணு ஹவ்யம் ரக்ஷஸ்வ எல்லாம் வைதிக பிரயோகங்கள் அந்த ஹவிஸை காப்பாத்தும்போது விஷ்ணு விஷ்ணு ஹவ்யம் ரக்ஷஸ்வ ஹே விஷ்ணு நான் ஹோமத்துக்கு வச்சுருக்கிற வஸ்துவெல்லாம் காப்பாத்தும்போம் ஹவ்யம் ரக்ஷஸ்வ அது மாத்தம் இல்லை ஹோதாரம் ரஷ்ஸ்வ இந்த ஹோமம் பண்ணுறவனையும் காப்பாற்று அப்படின்னர்த்தம் அடுத்தது விபு சர்வர்த்தோக்கா பிரபுவாத் வா விபு சர்வமான பிரபுவாத் வா விபு விபுன என்னர்த்தம் விவிசேஷண சர்வீது விபு விவிதம் பவதி விபு விஷேஷ விபு இப்படி பல அர்த்தம் பூ தாத்தோட வி உபசர்கேத்த விபுன்னு நாம வந்துடு நேம் வந்துடு விஷேஷேணி பலவிதமாக இருக்கார் விவிதம் பதி அப்படிலாம் சொல்லும் இங்கே என்ன சொல்கிறார் சர்வத்திர வர்த்தமானத்வாத் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதால் அவர் விபுகு எனப்படுகிறார் அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் திரையாணாம் லோக்கானாம் பிரபுத்வாத் மூன்று லோகத்துக்கும் அவர்தான் தலைவர் பிரகர்ஷேண பவத்தி தி பிரபு விபுஜமே பிரபுஜமே அப்படின்னு பிரார்த்தனையில் வருது சமகத்தில் அதில் நமக்கு கேட்கறது பகவானே நாம் விபுவாக இருக்கணும் ஆக எனக்கு நான் வந்து எல்லா இடத்துலேயும் நான் வந்து என்னோடய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கணும் நான் எல்லாரையும் ஆளணும் அந்த மாதிரி அர்த்தத்தில் அட்லீஸ்ட் என்னையாவது நான் ஆளணுமே விபுச்சமே பிரபுச்சமேங்கிறோம் இங்கே விபுகுன்னு சொன்னால் இப்போ பிரபுங்கிறவர் திரையாணாம் லோக்கானாம் பிரபுத்வா துவா மூன்று லோகத்துக்கும் தலைவனாக இருப்பதால் விபு என்று சொல்லப்படுகிறார் அல்லது எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதால் அவர் விபுகூ எனப்படுகிறார் ஆகவே விபு விபவே நமஹா அடுத்தது விஹாயசக திருஜோதி சுரு விஹாயசக திருஜோதி சுருதபுக் விபு முடிஞ்சது அஞ்சு நாமாக்கள் அடுத்தது ரவிர்விரோச்சன சூரிய இப்படிதானே ரவிர்ச்சனவிலோச்சனம் ரவி ஆதி ஆமா ரஞ்சா ரவிதீயோ விஷ்ணுமோத்தரே ரசன ரசான ரசான ஆதத்தே இது ரவி ஆதித்யாத்மா ரசானஞ்ச தானாத் ரவிரித்யபிதீயே ரசான் ஆதத்தே இரவி ரசான்ன்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற ஸ் ரசத்தை எல்லாம் நரிஷ்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிறார் திரும்பவும் கொடுக்குறார் எல்லாம் இப்போ வந்து என்ன பண்ணுறது நம்ம பாத்ரூம் தண்ணியெல்லாம் வாங்கிட்டு தேங்க மரம் வந்து நல்ல ஜலத்தை கொடுக்குறது தேங்காய்க்குள்ள அது மாதிரி சூரியன் அப்பப்போ என்ன பண்ணுறாங்க சூரியன்தான் க்ளீன் பண்ணின்ட்டுருக்க பிரபஞ்சத்தையே இதில் இருக்கிற துஷ்டத்தை எல்லாம் எடுத்து இப்போ நம்ம இஷ்டத்துக்கு என்னத்தையா ப்ரொடியூஸ் பண்ணி நமக்குள்ளே சண்டை போட்டுருக்கும் அதெல்லாம் சரி பண்ணுறது சூரியன்தான் இப்போ இந்த கொரோனா கிருமி வெயிலில் போனால் வருமா வராதுங்கிற டாக்டர் அப்போ வந்து இந்த கிருமியெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு அதெல்லாம் எடுத்துடுறாரு எடுத்து எப்போ பார்த்தாலும் தினம் சூரியோதயம் முடிஞ்சு சூரியோதயம் ஆகி அஸ்தவன் ஆறுத்துக்குள்ளே எத்தனையோ விதமான கெட்டதெல்லாம் கிளீன் பண்ணி நல்லதெல்லாம் கொடுக்குறாரு ஆஹா ரசான் ஆதத்தே இத்தி ரவி ஆதித்யாத்மா சூரிய பகவான் ஆதித்யாத்மானால் சூரிய மண்டலத்தில் இருக்கார் சூரிய மண்டலம் மத்தியவர்த்தி அப்படி இருந்துட்டு என்ன பண்ணுறார் ரசான் அன்னம் பிரம்மா ரசோ விஷ்ணுங்கிறோம் ரசம்னா சாரம் அதில் சாரம் வந்து கெட்டதுலேயும் சாரம் இருக்குது நல்லதுலேயும் சாரம் இருக்குது ஆனால் கெட்ட சாரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நல்ல சாரத்தை கொடுக்குற நம்ம அதை கெட்டதாக்கிட்ருவோம் வெளியிலேருந்து காற்று நல்ல காற்று உள்ளே வந்து உடம்புக்குள்ளே வந்துட்டு வெளியில் போச்சுன்னா அது கெட்டு கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம் உள்ளுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது என்ன இருது கரிய மிளவாயுங்கிறோம் அப்புறம் திரும்பவும் வந்துகிட்டே இருக்கு ரொட்டேட் ஆகிண்டே இருக்குது ரசானு ஆதத்தே இது ஆதித்யாத்மா அதுக்கு பிரமாணம் சொல்கிறார் விஷ்ணு தர்மோத்தரத்துலேருந்து ரசானான் சததாதானாத் ரசங்களையும் அதை எடுத்துக்கொள்றதுனால ரவிஹி இத்தி அபிதீயத்தே அதுக்கு டெரிவேஷன் ரவிஹிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் ரவிஹி அப்படின்னா ரசத்தை எல்லாம் எடுத்துக்கிறதுனால அப்படின்னு இதை கொஞ்சம் இதுக்கு பார்க்கணும் இவரோடது எல்லாத்துக்கும் நம்ம பார்க்குறதில்லை சர்வத் இ ஜோதிஷாம் ரவி ரம்சுமான்னு பகவத்கீதையில் இருக்கு ஜோதிஷில் வந்து நான் வந்து ரவியாக இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார் ரசான ரசானாத ரசான் ஆதத்தே ரசங்களை இந்த ஸ்லோகத்தில் ரம ரசான் ஆதத்தே இவி ஆதித்யாத்மா இது கொச்சித் பாடா தற்ப ரசே சலோப்ப இந்த ரசப்தல சாரத்தைபம் பண்ணணுங்கிறார் ரா தான் எடுத்துக்கணுங்கிறார் ரா எடுத்துக்கணும் வி இத்தியா விதி அசிய ஆதானம் இத்தியார்த்தம் இந்த விங்கிறத எடுத்துக்கணுமா ராங்கிற ரவி ரசாங்கிறதுல எடுத்துட்டு வீங்கிறத சேர்த்துக்கணுங்கிறார் வி கத்தியாதௌ அதுக்கு காரணம் சொல்ல இத்தோஹோ வீதி ரூபம் ப்ஷோதராதி சாதுவம் ரஞ்சா தானவிதீயத்தை விஷ்ணோர்மோத்தரவச்சனம் அவ்வளோதான் இதோடு நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் அடுத்த வகுப்பில் நாம் தொடர்ந்து ஸ்லோகார்த்தத்தை பார்க்கலாம் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அனைக ரூபைத்யாந்தம் ஷோத்தமம் சகூ நஷோத்தம நமோஸ்வன் சகசிரமூரே சகசிரபாட்சிபாஹவே சகசிரநாருஷா சாஷ்விரோட்டியுதாரிணே நமவிந்தநீர்த்தோவிந்தோவி சதுகருநாராஜி கீ ஜ